முக்கண்ணாழ்ைய நிர்வாகம் காட்டினார் சாமானாதிகரங்க சமானமாக ஒரே சமயத்தில் முக்கன்னப்பா பார்க்க புகுந்தால் நடுவுல இருக்கு இந்த லோகத்தில் பாருங்க சாதாரணமான வாழ்க்கை என்ன தோணும் பிரம்மா பிரதான பிரதான கிர ஆழ்ார் தெரிவிக்கிறார் முதல்ல தனிப்பிறப்பு அண்ணு அவனாக பிறந்தான் அவன் பிரம்மா உற்பத்தி பண்ணினான் பிரம்மாவனிடத்திலிருந்து சிவநாதன் உற்பத்தியானான் அந்த கிரமத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆனால் லோகத்தாருக்கு என்ன தெரியும் சமானமா சொல்ற ஆனால் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் அந்த எல்லோரும் ஒன்று என்று சொல்லுவது தகாது அத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளேயும் எம்பெருமான் ஆத்மாவாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் பண்ணும்படியான தேஜஸை தருகின்றான் ஆக ஆத்மஸ்தானியமாக இருக்கக்கூடியதுதான் பெருமையே தவற மற்ற எல்லாம் ஒன்றும் பிரயோஜங்கள் எல்லா இருக்கு எல்லா அவையும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவானது இல்லாம போனா இந்த அவயவங்களை என்ன பண்ணும் என்ன பண்ணும் சொல்லுவாசுக்கு அவரை காணுமே கேட்ட தெரியாதா உள்ளுக்குள்ள இருக்கிற டிரைவர் கிளம்பிட்டாரு உள்ளுக்குள்ள இருக்கிற டிரைவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு உடனே கிளம்பிடுச்சோம்னா இந்த கையையும் யாரு கேட்கிற யாரு கேட்க ஒன்னும் அவ்வளவுதான் ாலேஸஸ்தானியமாக இருக்கூடிய அதுதான் பெருமை ஆகையினாலே அந்த நாரபதார்த்தத்திலேயே எல்லோருக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு அவன் நியமிக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளான் என்பதை விட்டு மேலே அயனம் ஆசிரயணம் அதுக்கு சௌகரியமான ஆஸ்திரிதா பாதங்கள் ஆஸ்திரித காரியாபாதகங்கள் அந்த குணப்பிரவாகத்தோடு கூடியிருக்கிறவன் தேவப்பெருவான்னு காட்டுறான் அந்த குணப்பிரவாகத்தோடு கூடியிருக்கும்படியான அந்த நிலைமையில தான் இந்த ஸ்லோகமானதே வருது ஸ்லோகத்தார்தான் என்ன பண்ணுவா கண் பார்வை கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னவனே என்ன சொல்லுவாங்க அப்பா ஸ்ரீசுக்தியில இந்த வரதராஜஸ்தவத்தில் சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கண் பார்வை கிடைக்கும் கண் பார்வை கிடைக்கும் எவெருமான எதற்காக தேவப்பெருமாளை கண் பார்வை பிரார்த்திக்கிறது முடியாது எதுக்காக அங்கே கேட்க சொன்னார்னா ஆளவந்தாருடைய ஸ்லோகத்திலேயே இதுதான் இருக்கு பங்கு பிரதாவ அந்த பிரபதி சுத்தம் லபத்தை தம் தேவமே வரதம் கப்போஸ்மி நம்முடைய சீவயுஷ்ண சம்பிரதாயத்தில் முதல் முதல் ஸ்லோகம்னு தெரிவிச்சு நமக்கு ஏதோ ஒரே ஒரு ஸ்லோகம் நடத்தது நியாயத்தம் பிரதட்சத்தை நாதமுனிகளுடைய அவர் நியாயதத்துவம்னு கிரந்தம் பண்ணியிருக்காரு அந்த கிரந்தம் ஒரே ஒரு யோகேத்தி யுகவத் சர்வம் பிரத்யேன சமன்விதம் இந்த ஒரு ஸ்லோகம் தான் கிடைச்சிருக்கு அது கூட எப்படி கிடைச்சது தெரியல அதெல்லாம் அங்கங்க எல்லாரும் மொத்த பேரும் ஐக்ககண்ணியமாக இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் எல்லாரும் சீபாஷ்யத்திலேயும் அந்தரதிகரணத்திலே இந்த யோக்தி யுகவத் சர்வத்தை மறுபடியும் ரகசிய வியாக்கியான கிரந்தங்களிலே வேதாந்த வாசனும் எடுக்கிறார் ஆக எல்லாரும் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் அது என்ன பொதுப்படையா இருக்கு பொதுப்படையா இருக்கு யாரை குறிச்சுன்னு ஒண்ணு இல்லை ஆனால் முதல் முதல்ல ஒருத்தர குறித்து தெரிவித்தது என்ன ஆளவன் தான் முதல்ல சேவப்பெருமாளை குறித்து முதல்ல தெரிவிச்சிருக்கார் காது கேட்காதவனுக்கு காது கேட்கணும் நடக்க முடியாதவனுக்கு நடக்க வாய்ப்பு ஏற்படணும் கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கிடைக்கணும் பேச முடியாதவனுக்கு பேச்சு வரணும் எல்லாம் அஞ்சு விஷயங்கள் காட்டல ஆகையினால தேவப்பெருமாளுக்கு அந்த பெருமை உண்டு என்கிற எண்ணத்தினாலே எம்பெருமாளும் நியமிக்க அவரும் பிரார்த்திக்கிறார் பிரார்த்த கூட வெளிப்படையா பிரார்த்திக்கல என்ன இது பார்க்க ஏற்கனவே அந்த அவருடைய சுவாமியுடைய காலக்கேபத்திலேயே ஏற்கனவே சயமே அடிம தலனின்னார் அதற்கெல்லாம் முன்னாடி வியக்கிய என்ன பண்ண என்ன தெரிவித்தார்கள் பரதாழ்வான் இளைய பெருமாள் சத்ருக் ஆழ்வான் என்று காட்டினார்கள் ஆனா ஆழ்வார் என்ன பண்ணினார் அப்படியே திருப்பினார்கள் அப்படியே திருப்பினார் அவள் எப்போ ஆதர்ச புருஷா அவளை சொல்றது விஷயம்தான் ஆனாலும் நம்முடைய காலத்திலே இருக்கக்கூடியவாளை சொன்னால் தான் லோகத்தாருக்கு நம்பகம் ஏற்படும் பரதாழ்வான் இருந்தார் சொல்றங்க யாருக்கு தெரியும் யாரு புனிதம் கேட்டா என்ன பண்றது கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது கேட்டாள்னா அப்பா இந்த பரதாழ்வான போலதான் இத பிள்ளவரங்காவில் இருக்க இப்படி இப்படிதான் இருந்திருப்படைய சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வான் ஆழ்வாருடைய வார்த்தைக்கு ஒரு கௌரவியமும் அங்க காட்டப்பட்ட வக்திக்குண்டான கௌரவியத்தையும் நோக்கும் போது நமக்கு ஒரு நம்பகம் ஏற்படும் ஆழ்வாருடைய என்ன என்னன்னா என்னைக்கோ இருக்கக்கூடிய இளைய பெருமானையோ மற்ற சொன்னாலும் கூட லோகத்தாருக்கு நம்பகம் ஏற்படணும்னா அதற்கு பிரத்யட்சமான ஒருத்தரை காட்டணும் அதற்காகத்தான் என்ன பண்ணார் இவரை காமிச்சார் ஒவ்வொருத்தனையும் இப்படியே காமிச்சிட்ட ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆழ்வார் அந்த நேத்திர பாவத்தை பிரார்த்திக்கும் போதும் நேரடியாக எனக்கு கண்ணைத்தா என்று கேட்காதபடிக்கு ரொம்பவும் உள்ளுக்குள்ள வச்சு இன்னொரு ஸ்லோகத்துல பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல வெற்றமா கேட்கிற மாதிரி இருக்கு ஆனால் லோகத்தாருக்கு இந்த ஸ்லோகத்துக்குண்டான பிரசித்தி ஏற்பட்டது போல அந்த ஸ்லோகத்து ஏற்படலை நீலமேக நிபம் புஞ்ச சியாம புந்தளம் அனந்த பாணிபதம் அம்புஜ நேத் நேத்ர சாத்குரு கரீஷ சதாமே இந்த இடத்துல நாம அழ்வன் நேத்ர சாத்குரு வா சேவிக்கும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி தர குருபரம்பரெல்லாம் பார்க்கிறோம் எம்பெருமானார் நியமனத்தின் படியாக சவத்தை விண்ணப்பித்தார் திரும்பியும் போனார் வந்திருக்கே கேட்டு கொடுக்காம போயிட்டாரா என்ன காரணம் கூடியவர் தேவை பெருமான அபிப்பிராயம் யாரு எம்பெருமானாருக்கு கேட்டால் இவரை திருவரங்க பெருமானத்துக்கு அழைச்சிருத்தால் கொடுக்காம இருக்கக்கூடியவர் அல்ல இருக்கிறது கொடுத்து கூடியவர் தேவ பெருமான கேட்டுக் கொடுக்கலையா அப்படின்னா தேவரியரையும் சேவிக்கும்படியான பாக்யம் இருக்கு அரங்கநாதனையும் சேவிக்கக்கூடிய பாக்யம் இருக்கு என்ன காட்ட அந்த அஸ்வினி ஆரம்பிக்கச்சே ஒரு ஸ்லோகத்தை தெரிவித்த என்னது எம்பெருமான பார்க்கணும் ஆச்சாரியாள பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய சத்துஷ்டை தேவ பெருமாள் எம்பெருமான்களும் சேமித்தார் சேமித்தார் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றார் ஒரு பெருமையை பெற்றார் நீலமே கணிபம் எம்பெருமானுடைய அந்த திருப்பே மாதிரிதான் ஆழ்வானுக்கும் எம்பெருமான்களும் சேமித்தார் ஆச்சாரியனும் சேவித்தார் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றார் ஒரு பெருமையை பெற்றார் நீலமேக நிபம் எம்பெருமானுடைய அந்த திருக்குடல் அழகு அவனுடைய ஒவ்வொன்றத்தையும் விவரிக்கும்படியான கிரமத்தில் சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் பட்டரு சரஸ்ராவ பாக்கியத்தில் சொல்லும் போது நீல குட்டில குஞ்சரகான்னு தெரிவிக்கிறார் அப்படியே இது அப்படியே மொழிபெயர்ப்பதால் ஒண்ணு மாறுபாடு இல்லாமல் நீலம் கருப்பாரு குழல் அப்படியே மாத்தினார் அப்படிப்பட்ட நீலமேகம் நிபம் அஞ்சல புஞ்சம் அனந்த சயந்த அவர் ஆச்சரியும்படியான ஒரு படுக்கையோடு கூடியிருக்கிறபடிவர் அப்படிப்பட்ட அந்த எம்பெருவான் அம்புஜ நேத்திரம் நேத்ர சாத்தூர் அவருடைய தாமரை கண்களாலே நோக்க வேணும் தாமரை கண்களாலே நோக்க வேணும் பிரார்த்திக்கல ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார் என் தாமரை கண்களால் நோக்காய் நோக்க வேணும் நோக்க அதே மாதிரி நீ உன்னுடைய கதாட்சத்தை என் பேர் பிரசரிக்க வேணும் எதுக்காக பிரார்த்திக்கணும் இத்தனால கதாட்சியமே இல்லையா என் பேர் ஆழ்வானுக்கு கதாட்சியம் இல்லாமலா இருக்கு எத்தனையோ பலவிதமான கதாட்சங்கள் இருந்தாலும் கூட ஆச்சாரிய நேமன பிரகாரமாக நான் பண்ணும்படியான இந்த கைக்கரியத்திற்கு பரிபூர்ணமான கட்டாட்சியத்தை ஏற்படுத்தி தர என்று சொல்லிக்கொண்டே வந்து தன்னுடைய நைச்சியானுசந்தான காட்டி அருளிகிறார் அதாவது லோகத்தாருக்கு நைச்சியமானது ஜென்ம சித்தம் நமக்கு ஜென்மத்துக்கு தகுந்தது எதுனா நைக்கியம் இந்த நைச்சியத்துக்கு சீமா பூமின்னு சொல்ல கிடையாது வைபவத்தனுடைய பேச்சுவார்த்தையில எப்பெருமான போல தீர்க்க தரிசியா கிடையாது உள் மனதை தெரிந்து கொண்டுதான் எவ்வாறு எ ஒரு ஜியர் எதுக்காக பக்தி அழுவான்னு நியமிக்கலாம் வேற அவர் எடுத்து வரச்சே அவர் என்னதுக்காக துயார்த்தத்தை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும் காப்பாக என்னால் அழ்வானுடைய உள் தெரிந்துதான் எம்பெருமானார் அந்த காரியத்தை பண்ணினார் அடிக்கடி சொல்வார் எம்பெருமானார போல தீர்க்க தரிசி யாருமே கிடையாது ஆழ்வாருடைய எண்ணம் என்ன எம்பெருமானாருக்கு முன்னாடி பரம் வதைத்து அங்கையும் சிஷ்யாச்சாரிய கிரமம் கெடாமல் இருக்க வேண்டும் அருள் பெருவாரையார் பிரவேசத்திலேயே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் நம்மளுடைய வீட்டில் ஆழ்வாருக்குண்டான ஒரு குணம் என்ன எம்பெருமானாருக்கு முன்னாடி போயணும் ஆச்சாரியன் இருக்க சிஷ்யன் போகலாமா ஆச்சாரியன் இருக்கிற வரைக்கும் அந்த கைக்கரியத்தை பன்னிரண்டு தான் இருக்கணும் தன் நாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தண்ணில் இருக்கும் நாள் ஆச்சாரிய கைக்கரியத்தை விட்டு போகலாமா என்றாலும் கூட இத்தைவிட மேலானது இந்த பாவம் மாறாடாமை அதுதான் இதை விட மேலானது இந்த ஊர்ல ஆச்சாரிய சிஷ்யன் அங்க போறான் இங்க யாரும் இங்கேந்து போற முக்தாத்மாக்களை ஏற்கனவே இருக்கக்கூடியவள் பாதங்கள் கழிவினர் சேர்த்துக்கிறான பின்னாடி எழுந்தருளினால் என்ன ஆகும் சிஷ்யாச்சாரிய கிரமம் கெட்டுவிடும் என்கிற காரணத்திற்காகவே ஆழ்வானுடைய பாவத்தை தெரிந்து கொண்டுதான் எம்பெரும என்ன பண்ண இவருக்கு நீரே ஆச்சாரியனாக இருந்து எல்லாவற்றையும் பண்ணி வைத்தரும் ஆனாலும் கூட பாருங்க எத்தனையோ இருந்தாலும் கூட அந்த ஆழ்வான் இந்த பக்தர் ரெண்டு பேருக்கும் வேதவியாச பக்தருக்கும் பிரசர பட்டருக்கும் திருவாயுமொழி அர்த்தங்களை விண்ணப்பிக்கும் போது இரண்டாவது பதிகம் வீடு மின்முற்றத்தில அந்த திருமந்திரார்த்த விவரணம் வரும்போது என்ன பண்ணினார் போய் அவரிடத்துலயே கேட்டுக்கோங்க அவரிடத்துலயே கேட்டுக்கோங்க சொன்னார் அவளும் போயிட்டான் அவளும் போயாச்சு ரெண்டு பேரும் போயாச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன தோணித்தோ தெரியல பாப்பா வா வா வாங்க திரும்பி வரேன் போனை அவர் திரும்பி வர சொல்றாரு ஒண்ணுமில்ல இங்க போற சமயத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு உங்களுக்கு தெரிவிக்க முடியாத ஒரு பாகியம் எனக்கு ஏற்பட்டு விட்டதுன்னா என்ன நானே சொல்லிவிடுறேன்னு தெரிவிச்சாருன்னு அங்க வீட்டில் காட்டப்பெறுகிறது ஆகையினாலே ஆழ்வான போல ஜென்ம நைச்சிய பாவம் இருக்கிறவாழ்னா அது மற்றொருத்தரே கிடையாது அப்படிப்பட்ட இந்த நைச்சியானுசந்தானத்தினுடைய எல்லை நிலமாக பற்பல ஸ்லோகங்களை தெரிவித்து கடைசியிலே என்ன முடிக்கிறார் அப்பா நான் தாபத்ரயத்தினாலே திண்டாடுகிறேன் தியமானம் இந்த தாபத்ரயங்கள் ஆதி ஆத்ம ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகம் என்கிற இந்த தாபத்ரயங்களாலே நான் படுகிற கஷ்டம் இத்தனை அத்தனை அன்று சொல்ல முடியாது அப்படி இருக்கும்படியான இந்த தாபத்ரயங்களாலே கட்டப்படுகின்ற அடியனை நீ ரித்தருள வேணும் எவ்வாறு எவ்வாறு ரட்சிக்கணும் என்னை பார்த்தா என்னுடைய மற்றையை பார்த்தா என்னுடைய பக்தியை பார்த்தா என்னால் எல்லாம் மொத்தம் சூன்யம் என்னுடைய பக்தி அதை எடுத்தாலும் சூன்யம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணம் இல்லாது ஆகையினாலே நீ எம்பெருமான ஆர்விய திருவடியை பற்றினவள் என்கிறத கொண்டு அடியனை ரஷித்தருட என்று சொல்ல புகுந்த ஆழ்வான் ராமானுஜாம்பி சரணா அஸ்மி குல பிரதீபகாத் வம்சராசமுனேகே சோபிதேவியாஸ்பி தவே அக்ஷனீய முதல்ல பாருங்க ஒரு நாலு நாள் முன்னாடி ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்த வரதராஜஸ்தவத்தில் கண் என்பது எத்தனை தடவை ஒன்றுள்ளது கேட்டு கேள்வி கேட்டுக்கா ஒரு பேப்ப வரதராஜஸ்தவத்தில் கண் என்பது எத்தனை தடவை வந்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி பார்க்க புகுந்தால் இந்த கண்ணு கண்ணு கண்ணுன்ற விஷயம் சில இடத்துல கண்ணுன்றது அக்ஷன அக்ஷனம்னு நேர கண்ணுன்றது பரியாய பதம் சில இடத்துல அந்த கண்ணுக்குண்டான சில ரூடியான பதங்களை கூட ஆழ்வான் இந்த ஸ்தபத்தில் போட்டிருக்கேன் பல பல பதங்கள் அப்படி நாம எத்தனை பதங்கள் எத்தனை இடத்துல வந்ததுன்னு பார்க்க புகுந்தால் இந்த திருக்கன் விஷயமாக ஒரு பதிமூணு இடத்துல பதிமூணு இடத்துல இந்த மாதிரி இப்படி இப்படி அந்த மாதிரி நான் ராமானுஜுடைய சரணத்திலே அஸ்மி குல பிரதீபகா நம்முடைய குலம் என்ன யாமுனமுனே குலப்பிரதீப ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ற இந்த ராமானுஜருடைய குலம் சேர்ந்தவன் அந்த குலம் யாமன முனையோடு சம்பந்தம் பெற்றதுன்னு ஒரு வியாக்கியான யாமுணாச்சாரியனுடைய குலம் குலம்னா நம்ம லோகத்துல இருக்கும்படியான குலம் இல்ல குலசிய கதாட்சபை பவம் இது நிக்கன்று கௌசீதி அதுல குலம் என்றால் கதாக்கியம்னு ஒரு அர்த்தம் சொல்றது ஆகையினாலே யாமுனமுனியினுடைய கதாக்கியத்தினாலே பெருமை பெற்றவர் தான் என்பரும் ஆனார் ஆ முதல்வன் என்று தத்தே தி என்று கருமாணிக்கவரதர் சோபானத்தின் கீழே அவர் அருள் செய்த கிரமத்திலே யாமுனமுனேகே அவர் நாத்த வம்சியா அவர் நாத்தமுனியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர் வம்சம் என்றால மேல கூடியது இந்த மூங்கிலுக்கும் வம்சம் மூங்கிலுக்கும் வம்சம்னு பேரு மேல மேல கூடியது. இருகன் இளமூங்கில் வாங்கி என்கிற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வம்சீகரான என்று தியாக்கியானம் பண்ற ஆகையினால வம்சம்னா மூங்கில் இந்த மூங்கில் மூங்கில் ஒரு வியாக்கியானம் பண்ற நாதமுனிகள் மூங்கில் நாதமுனிகள் மூங்கில் இல்ல அந்த மூங்கிலானது ராத்திரி சமயத்தில் அப்படியே கீழே விழுந்துடும் காற்கால சூரிய கிரணம் பட்ட உடனே அந்த மூங்கிலானது மேலே எழும் மேல எழும் அந்த மாதிரி இந்த நாதமுனிகள் மூங்கில் எப்படி இருந்தது நம்மாழ்வாராகிற கட்டாக்கியம் படுகின்ற வரைக்கும் விந்த மூங்கிலாகவே இருந்தது பன்னிராயிரம் தடவை ஜப்பம் பண்ணிட்டே இருக்கார் நம்மாழ்வார் பிரசன்ன அப்ப எப்படி இருக்கார் அவர் ஒரு மூங்கில போலதான் சரி கிடைக்குமோ கிடைக்காது நம்மாழ்வாருடைய கட்டாக்கியத்தை பெற்றார் மூங்கில் உயிர்த்தெழுந்தது ஆகையினாலே அப்படிப்பட்ட வம்சா அவர் வம்ச பராம்குஷமுனேகி சோபி அவர் பராங்குஷமுனி அம்மாழ்வார் உடைய ஒரு கட்டாக்கியத்தை பெற்றவர் மேலே சச்சசோபி தேவியாக அந்த தேவியனுடைய கட்டாக்கியத்தை பெற்றவர் ராசஸ்தவேதி வரதாஸ்மி தவ அக்ஷனியஹா என்று பிரார்த்திக்கின்றார் ஆகையினாலே இப்படிப்பட்ட அருளாளனுடைய ஒரு அருள் என்னவென்றால் அவனுடைய நெருகேசுகமான கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிற அவன் கண்ணாட குடித கட்டாட்சிக்கணும் அந்த கட்டாட்ச வைபவத்தினால நாம் எல்லாவற்றையும் பெறுவோம் அந்த கிரமத்திலே அந்த அருளாளனுடைய அருளப்பெற்ற ஆழ்வானுடைய கட்டாட்ச வைபவத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் மறுபடியும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த மகனியர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த கோஷ்டிகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியுக்கு ஏற்படுத்தின இந்த பாக்யத்துக்கு தலையல்லாய் கல்மாறலேனே என்று தெரிவித்துக் கொண்டு இத்தனை காலம் கோஷ்டியாருக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தின அவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியே நிற்கிறேன்